ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய சுதர்மங்கள் பார்த்து வர்ற வரிசையில் ஸ்ரீ தர்மத்தை விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் முக்கியமாக ஸ்திரீகளுக்கு அடிப்படையாக உள்ள நியமங்களில் பகிஷ்டா நியமங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதனுடைய முக்கியத்துவங்கள் அவைகளை அனுஷ்டானம் பண்ணுறதுனால உள்ள பெருமைகள் அதை பற்றி விரிவாக பார்த்துன்னு வரும் அதில் இந்த பகிஷ்டா காலங்களில் உள்ள நியமங்களில் சரியானபடி நம்மளால் கடைபிடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அது நம்முடைய ஜென்மாவையே அது வீண் பண்ணிவிடும் தான் அடிப்படையாகவே அதை வச்சுருக்கா நமக்கு நம்முடைய தர்மங்களை எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு வகுத்து கொடுத்தது நம்முடைய ரிஷிகள் அந்த ரிஷிகளுக்கு தான் தெரியும் நாம் இது ஒவ்வொரு நம்முடைய நியமங்கள் நம்முடைய தர்மங்கள் ஒவ்வொன்றும் பண்ணுறதுனால நமக்கு முழுமையாக என்னவித லாபங்கள் நமக்கு கிடைக்கிறது அதை சரியானபடி நாம் கடைபிடிக்காட்ட போனால் என்ன விதமான நஷ்டங்களை நாம் அடையிறோம் அப்படிங்கிறத ரிஷிகள் நமக்கு விரிவாக காட்டியிருக்கா அதனால் அதை ஆராய்ச்சி பண்ணாமல் அவர்கள் சொல்கிறது அப்படியே நாம் கடைபிடிக்கிறது தான் தர்மம் அதுதான் நமக்கு சரியான பலனை கொடுக்கும் அதில் நாம் இந்த பகிஷ்டா காலங்களில் இப்போது எல்லோருக்கும் என்ன ஒரு கேள்வின்னா பழைய நாளில் கிராமங்களில் வீடு இருக்கும் இந்த தெருளிருந்து ஆரம்பித்து அடுத்த தெரு வரைக்கும் இருக்கும் வீடு அப்படின்னா அப்போது பகிஷ்டா ஸ்திரீகள் இருக்கிறதுக்கு அந்த பெண்கள் இருக்கிறதுக்குன்னு தனியாக இட வசதிகள் இருக்கும் இப்போ இந்த டவுன்கள்லாம் மொத்தமே அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வீடே இருக்குது அப்போது அதில் இந்த அளவுக்கு நியமங்களை கடைபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாச்சு அது எப்படி நாம் கடைபிடிச்சதாக ஆக்கிக்கிறது அப்படின்னு பல பேருக்கு கேள்வி அதுக்கு தான் நம்முடைய ரிஷிகள்லாம் பேர் ரிஷிகள்லாம் நடக்க போகிறத முன்னாடியே யோஜனை பண்ணி சொல்லக்கூடியவ அப்படி நம்முடைய ரிஷிகள் பண்ணின ஸ்மிருதிகள் புராணங்கள் எல்லாம் பார்த்தா பல சந்தேகங்களுக்கு பதில் சொல்லியிருக்கா ரிஷிகள் இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் ஆனால் இந்த காலத்தில் அத்தனையுமே நடக்கிறத பார்க்குற போது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி ரிஷிகள் நமக்கு இந்த அளவுக்கு யோஜனை பண்ணி சொல்லியிருக்காளே அப்படின்னு நினச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது இப்படி இந்த அளவுக்கு ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கான்னு இப்போ அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வீடு இருக்குது அப்படின்னா அவளுக்கும் பகிஷ்டா நியமங்கள் உண்டு அதை கடைபிடிக்கிறதுக்கு வழிகள் இருக்குது அதாவது பொதுவாக என்னென்ன என்ன நியமம்னு கேட்டால் தூரமான ஸ்திரிகள் இருக்கான்னா அவளுக்கும் பாக்கி பேர்களுக்கும் எட்டடி வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது குறைஞ்ச பட்சம் எட்டடி இடைவெளி இருக்கணும் அதுக்கு கிட்டக்க போகப்படாது அந்த நியமமாக இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த நாளில் முடியல அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா முடியலைன்னு நாம் தவிர்க்காமல் இருக்கிறது தான் நல்லது ஏதோ பல நிர்பந்த காரணங்கள்னால் அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த போடுறது உலக்கைன்னு ஒன்று உரல் உலக்கைன்னு வீடுகளில் இருக்கும் அந்த உலக்கையை குறுக்க போட்டுவிட்டால் உலக்க கீழே குறுக்க போட்டால் பித்தின்னு பேர் பித்தின்னு செவ் குறுக்க செவ் இருக்குதுன்னு அர்த்தம் அது மாதிரி போட்டு இருக்கிறது அப்படியெல்லாம் நமக்கு நிறையா விட்டு கொடுத்து ரிஷிகள் நமக்கு சொல்லியிருக்கா ஆனால் முக்கியமாக அவர்கள் செய்யக்கூடாதுங்கிறதுல எல்லோரோடையும் எல்லோருமாக இருக்கக்கூடாது அத்தனை வஸ்துக்களையும் தொடக்கூடாது அந்த சமயங்களில் வெளிவாசலுக்கு போகப்படாது உத்தியோகம் பார்க்குற நிர்பந்தங்கள் உள்ள ஸ்திரிகள் கூட லீவு போட்டு இருக்கணும் அதுக்கு தான் லீவ்லாம் கொடுக்குறா இப்போ வேலை பார்க்குறவர்களுக்கு மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் லீவு எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுக்குறா எதுக்கு அந்த லீவு எடுத்துக்கலாம்னு கொடுக்குறா அப்படின்னா பொழுதுபோக்காக வெளிவாசல் போகிறதுக்காக இல்லை நம்முடைய தர்மங்களை கடைபிடிக்கிறதுக்காகத்தான் லீவுன்னு வச்சுருக்கா இது மாதிரி சமயங்களில் நாம் அந்த லீவை உபயோகப்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கணும் அதுவும் ஸ்திரீகளுக்கு நிறைய விட்டுக் கொடுக்குறா உத்தியோகம் இந்த விஷயங்கள்லாம் கூட அங்கெல்லாம் கூட சொன்னால் கேட்டுப்பா எடுத்துப்பா இல்லை இல்லை நீ வந்து தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்த மாட்டாள் நாமளாக தான் நம்முடைய தர்மங்களை விட்டுட்டு இங்கெல்லாம் போகிறோமே தவிர யாரும் நம்முடைய தர்மங்களை கடைப்பிடிக்காதேன்னு யாரும் சொல்லலை சொல்ல மாட்டாள் நாம் நம்முடைய தர்மங்களை கடைப்பிடிக்கிறதுன்னு ஆரம்பித்தா அத்தனை பேரும் நமக்கு விட்டுக் கொடுப்பா இது மாதிரி சமயங்களில் தான் லீவெல்லாம் பயன்படுத்திக்கணும் புருஷாலும் அப்படி தான் புருஷாளுக்கும் குறிப்பிட்ட நாள் லீவுன்னு கொடுக்குறா அப்படின்னா அந்த லீவை ஏதோ பொழுதுபோக்க அங்கெங்கே போகிறது அப்படின்னு உபயோகப்படுத்திக்க கூடாது அதுக்கு அப்படி போ அப்படி போகிறதுக்கு உபயோகப்படுத்திட்டாலும் கூட முக்கியமாக தாயார் தகப்பனாருக்கு பண்ணக்கூடிய ஸ்ராத்த தினம் அமாவாஸ்யா போன்ற புண்ணியகால தினம் இந்த மாதிரி தினங்களில் அந்த லீவை பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் லீவுன்னு நமக்கு கொடுக்குறான் அது மாதிரி அரசாங்கமும் நமக்கு ஒத்தாசை தான் பண்ணுறது யாரும் இடைஞ்சல் பண்ணலை அப்படி நாம் நம்முடைய தர்மங்களை கடைபிடிக்கணும் அதில் ஸ்திரீகள் இந்த பகிஷ்டா நியமங்களை சரியான முறையில் கடைபிடிக்க முடியல ஒன்று ரெண்டு விட்டு போயிடுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு விரதம் சொல்லியிருக்கா ரிஷிகள் அதுக்குன்னு ஒரு சரித்திரம் கூட சொல்கிறார் மகாபாரதத்தில் இருக்குது இந்த சரித்திரம் பஞ்சபாண்டவால் வனவாசம் பண்ணுற சமயத்தில் அவ்வப்பொழுது கிருஷ்ணன் வந்து பஞ்சபாண்டவாவை பார்த்து சுகதுக்கங்களை விசாரிச்சுட்டு போகிறார் அப்படி விசாரிக்கிற சமயங்களில் நிறைய தர்மங்களை சொல்கிறார் கிருஷ்ணன் பாண்டவாளுக்கு அந்த சமயம் பூரா அவள் வீணடிக்கப்படாதேன்னு ராஜாக்களும் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு ஸ்திரீகளும் எப்படி இருக்கணும் தன்னுடைய தர்மங்களை எப்படி கடைபிடிக்கணும் அந்த தர்மங்களை கடைபிடிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் இதெல்லாம் அவ்வப்பொழுது வந்து சொல்லிகிட்டே இருக்கார் பகவான் அப்படி ஒரு சமயம் பகவான் பேசின்னு இருக்கிற பொழுது பஞ்சபாண்டவாள்கிட்ட இந்த சரித்திரத்தை சொல்கிறார் ரிஷி பஞ்சமி விரத சரித்திரத்தை விரதம்தூ ரிஷி பஞ்சமியாக சர்வ பாப பிரணாசனம் கிருத்வா சர்வம் யதோக்த அப்படின்னு அந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை பண்ணுறதுனால ஸ்திரீகளுக்கு எல்லா விதமான பாபங்களும் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரித்திரம் சொல்கிறார் பகவான் அந்த சரித்திரத்தை சொல்லிட்டு ஏதத்தே கட்சிதம் ராஜன் விரதாநாம் உத்தமம் விரதம் சர்வசம்பிரதஞ்சைவ நாரீணாம் பாபநாசனம் தனம் யசர்கான யுதிஷ்டிர பட்டதாம் ஷுண்வாத்தம் சாப்பி தாப பிரணாசனம் இந்த ஒரு விரதம் இருக்கே இதை பண்ணுறவாளுக்கு இதை பண்ணணும்னு நினச்சிக்கிறவாளுக்கு அல்லது இந்த சரித்திரத்தை கேட்கிறவாளுக்கு இவா அத்தனை பேருக்கும் சர்வசம்பத் பிரதஞ்சிவா அத்தனை ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறது சமஸ்த சம்பத்தும் கிடைக்கிறது நாரீனாம் பாபநாசனம் முக்கியமாக ஸ்திரிகளுக்கு எல்லா பாபங்களும் போகிறது தனசம்பத்து யசஸ் ஏன் சொர்க்கத்தையே கூட கூடியது இந்த விரதமும் இந்த விரதத்தை சொல்லக்கூடிய இந்த சரித்திரமும் படதாம் ஸ்ரண்வதாம் சாபி தத்யாத் பாப பிரணாசனம் இந்த சரித்திரத்தை படிக்கிறவா அல்லது இந்த சரித்திரத்தை கேட்கிறவா அல்லது இந்த சரித்திரத்தை கேட்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக அனுஷ்டானம் பண்ணுறவா பேருக்கும் எல்லா விதமான பாபங்களும் போகிறது எல்லா விதமான சம்பத்துகளும் கிடைக்கிறது அப்படின்னு பகவான் சொல்லிவிட்டு பஞ்சபாண்டவாளுக்கு அந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு மகாபாரதத்தில் இந்த சரித்திரமானது சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப உத்தமமான ஒரு இந்த விரதம் இது இந்த விரதத்தில் முக்கியமாக ரிஷிகளுக்கு தான் பூஜை ஏன்னா ரிஷிகள் தான் நம்முடைய தர்மங்களெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு வகுத்து கொடுத்தவா மகரிஷிகள் அவளை முக்கியமாக உத்தேசித்து பண்ணக்கூடியதான விரதம் இந்த ரிஷி பஞ்சமி விரதம் இந்த விரத இந்த விரதத்தை எப்படி நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நாம் விரிவாக பார்த்துட்டும் அதுக்கப்புறம் அந்த சரித்திரத்தையும் பார்ப்போம் அடுத்தடுத்த உபன்யாசங்களில்